அன்னாள் அண்டில் அகன்றும் போய் வீர ரொம்ப அருமையான பாட்டு ஆனா இதெல்லாம் நமக்கு வந்து மூர்த்திகள் வாயிலாக பாடுறது கஷ்டம் ஏன்னா அவங்க சில பாடல் வச்சிருக்காங்க அதை பெரும்பான்மை பாட்டுக்காங்க இல்லன்னா நாம என்ன பண்ண கேட்டா முன்னாலே சொல்லி ஐயா திருச்செங்காட்டங்குடில அந்த ஒரு பதியத்தை கொஞ்சம் நீங்க பாடுகளேன்னு சொன்ன அவங்க முதல்ல அவங்க இது பண்ணிட்டு தான் வந்து பாடணும் ஏன்னா வேற முடியல அதனால இது ரொம்ப பாட்டு அங்க இருக்கிற ஒரு தலைவி என்ன சொல்லுகிறாள் பெருமான்மீது காதல் கொண்டார் அவர் காதல் கொண்டவர் வந்து ரொம்ப அவர் பழகிட்டு இருந்தார் இறந்தவர் இப்பொழுது அண்மை வரவே இல்லை இந்த பெண்ணை பார்க்கல அந்த பெண் அவரையே நினைச்சு நினைச்சு நினைச்சு இயங்கிட்டு இருக்கு ஏக்கத்தில் இதை பற்றி பாடு யார்கிட்ட இந்த அன்னத்தை நோக்கி பாடலாம் அதான் ரொம்ப அருமையான அமைப்புல பொன்னம் பூம் கழி காணல் நல்ல அருமையான நீர்நிலையோடு கூடியிருக்கிற அந்த சோலை அதனால என்னன்னு கேட்டா அங்கங்க அப்படி பூக்கள் அது பாட்டுக்கூ பூத்துக்கிட்டே இருக்குமா காலை மலர்கின்ற மலர் நண்பகல் மலர்கின்ற மலர் மாலை மலர்கின்ற மலர் இரவியல் மலர்கின்ற மலர்கள் இருக்குது பிச்சில செடி பகல பூக்கும் சிலது சாயந்தரம் பூக்கும் சிலது இரவில பூக்கும் அப்படி எல்லா மலர்களும் அங்க இருக்கும் அதனால நீங்க எப்ப போனாலும் சில பூக்க முட்டு விட்டு அப்படிதான் அப்படி ஆளந்துக்கிட்டே இருக்கணும் பொன்னம்பூம் கழி காணல் அருமையாக மலர்களை கொட்டிக்கொண்டே இருக்க முடியாத அருமையான சோழிப்பா அதுல அங்க இருக்கிற அன்னங்கள் விளையாடிட்டு இருந்தான் அந்த அண்ணன் என்னன்னு கேட்டா ஆனமும் பெண்ணமும் சேர்ந்துருந்தான் கொடுத்து வச்சுங்க அப்பா கொடுத்து வச்சுங்க நான் பா தனியா இருந்து அவர் எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கிறேன் நீங்க அப்படி இல்லை புனர் தூண யோடு உடன் ஆடும் இது ஆனண்ணம்னா பக்கத்திலேயே பெண்ணாண்டாம் இங்க பெண்ணம் இருந்தா பக்கத்துலயே ஆனெண்ணம் இந்த ரெண்டு பண்ணுறதுன்னா அதனுடைய குஞ்சு அண்ணன் கூட இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு குடும்பம்னா குடும்பம் அப்படி போடவே செஞ்சிருக்கான் புனர் தூண உடன் ஆடும் அண்ணால் அண்டில் அண்டில்னு ஒரு பறவை அந்த பறவையும் ஆணும் பெண்ணுமாதான் இருக்குமா அப்படி இருக்குது சரி அப்படி அந்த கூப்பிட்டான் கூப்பிட்டோடனே அந்த பறவைகள்லாம் என்னமோ ஒரு பாப்பாவை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி பார்த்தது எங்க அந்த அதுல சோழல் இருக்கிற அந்த அன்னமும் இதெல்லாம் வேணும் அது அன்னங்கால் அண்டில் கால்னு சொன்ன உடனே அதெல்லாம் அப்படி தண்ணீர் வாங்கி பார்த்துட்டான் பார்த்த உடனே என்னம்மா அகன்றும் போய் ஏண்ட ராஜா நீங்கெல்லாம் அந்த சோலையிலயே தங்கி படையிட்டீங்க நீங்க சோலைய விட்டு கொஞ்ச தூரம் எனக்காக போயிட்டு வர முடியுமா அப்படின் சொன்ன உடனே ஒரு ஆண் அண்ணன் என்னமோ பாவம் அது பாரு தனியா தன்னும் தனியா இருக்கு நாமெல்லாம் குழந்தை கொட்டியோடு இருக்கிறோம் என்னமோ தெரியல என்னம்மா சொல்லுமா நாங்க போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அப்படியாடா ராஜாங்க பத்து அப்ப என்ன ஆனந்தமும் பெண்ணன்னும் அண்டில் ஆனண்டிலும் பெண்ணன் என்ன செய்வா அருமையா மூன்றாவது வரி கல்லவில் தோல் சிறு தொண்டன் பாருங்க இது போற போக்குல அந்த ஊர்பதியம் சிறு தொண்டரை பத்தி சொல்லுவாரு சிறு தொண்டரை பத்தி என்ன சொல்றாருன்னா சிறு தொண்ட தோல் எப்படி இருக்கும் பாறாங்கல் போர்ல சென்று ஒரு பெரிய தனியா பெரிய வீரரா இருக்க அது சொல்ற கல்லவில் தோல் கல்லவில் தோல் சிறு தொண்டன் ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை ஏன்னா அவ தன்னுடைய எண்ணத்தை சொல்ல போறான் யார்ட்ட அண்ணன் கேட்ட சொல்றாரு ஆனாலும் சிறுத்தூரை பத்தி நான் ஏன்னு கேட்டீங்கன்னா எதனால சொன்னாரு எந்த ஊருனார் நீங்க சிறுத்து இருக்கிற ஊர் அப்படி வச்சுட்ட கல்லவில் சிறு துண்டன் கணபதி சுரம் இந்த கணபதி அந்த ஊருக்குதே அதுல என்ன செய்யணும் அங்கதான் என்னுடைய காதலர் இருக்கிறார் எங்கே திருச்செங்காட்டங்குடியில தான் இருக்காரு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாத அமுதன் அப்படியே தேன் சுட்டும் அவன் பார்த்தாலும் சரி நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மன்றாடும் மலர்ப்பாடும் மரவாமை பொருள் அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நல்லா இருக்கும் அதனால அந்த சிறுத்து கணபதி சிறமையே எனக்கு ரொம்ப அமுதமாக இருப்பவனா அவனுடைய நேரம் நீங்க பறந்து போகணும் ரெண்டு பேருமா சேர்ந்து போகணும் போன உடனே அவன் திருவடியில போய் வணக்கம் செய்யணும் செஞ்சிட்டு ஆஹ் என்னப்பா என்ன பறவைகளே எங்க வந்தீங்க அப்படின்ன ஒரு விண்ணப்பம் என்னவோ அப்படி ஒரு பாப்பா கல்ல தண்ணி தார தாரையா படிச்சுட்டு உங்க மேல காதல் கொண்டவங்களாம் ஆனா வந்து நீங்க அவங்களுக்கு அருள் செய்யலை அது ஏதோ நாங்களும் உங்களுக்கு கருணை இருக்குது இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் விண்ணப்பிச்சுக்கிறோம் அந்த பாப்பாவும் கொஞ்சம் அருள் செய்தா தேவலாம் அப்படின்னு சொல்றீங்களா ராஜா இன்ன மூதன் இணையடி எனது இப்படிப்பட்ட பாத்தலாம் திருமுறைகளில் இந்த மாதிரி அகப்பொருள் சுயபட எத்தனையோ பாருங்க எத்தனையோ திருநாகுறது எல்லாம் திருநாகுறது பாடா சுந்தர பாறா சுந்தர் பறக்கும் எம் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகால் அரக்கன் எனத்தகம் அடிகள் ஆறு அது யாருமே பாடமாட்டாங்க அது அவர் தான் பாடுவார் ஏன் இவர் அதையும் சொல்லிக்கலாம் ஏன்னா என்னை கருளை செஞ்சுட்டு பக்கம் திரும்ப கூட இல்ல அரக்கன் எனத்தகம் அடிகள் ஆறு உறக்கம் இல்லாமையும் ஆனா அறக்கண்ணா வள்ளினான் இல்ல நீங்க இது இல்ல அறக்கண் அறமாகிய கண் மொழியகம் அடிகளாரூருக்கு உறக்கம் இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் வல்லீர்கள் என் கையில போட்ட வலியை நேர்த்தா புடிச்சு போடுறேன் ஆனா இன்னைக்கு என்ன அவனை நினைச்ச நினைச்சு மலிஞ்சு போனதுனால இப்ப இப்படி நேரம் பிட்டா போட்டது இன்னைக்கு எதுன்னு ஒரு தண்ணி எடுத்தவொன்னே எல்லாம் படைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்தவில்லை அவரும் பண்ண ஏன் நம்ம இவர் மணிவாசகரே பாரு இளங்கினியே எங்கள் பெருந்துரை சீரார் திருநாமம் தேர்ந்துரையாயி இவ எல்லாரும் பாருங்க எனவே இது மாதிரி வைத்தால செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த சிறுத்தொண்டரையும் வைத்து அருமையாக வைத்து பாடிய பாடல் எனவே திருச்செங்காட்டங்குடியிலிருந்து மேலும் செல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இல்ல இது வந்து திருமருகள்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி இல்ல பல முறை எல்லாம் எண்ணிய நிகழ்ச்சி தான் இருந்தாலும் கூட சில நிகழ்ச்சிகள் பல முறை எண்ணினாலும் கூட அதெல்லாம் சமய வாழ்வுக்கு ரொம்ப தேவை இப்பொழுது இவருடைய தலையாத்திரில திருமருகள் போயிருக்க திருமருகள் சென்று அங்க பெருமானை வணிக சில பதிகள்ல அவர் தங்கியிருக்கார் சில பதிகளில் வணங்கிக் கொண்டே போயிருக்கார் அதெல்லாம் கூட தொகுத்தா நல்லது எந்தெந்த பதிகளில் வணங்கி கொண்டே சென்றார் எந்த பதிய தங்கி இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிச்சா கூட அதெல்லாம் நல்லது பல நாள் படிக்கிறதுக்கு அதெல்லாம் பயணம் உண்டு இந்த ஊர்ல என்ன தங்கி சிக்கல்ல தங்கிய போது நல்ல அருமையான இதெல்லாம் நாட்டுக்கு சொல்லணும் இனிமோ இந்த சமுதாயத்தோண்டு சமுதாயத்தோண்டுங்கிறமே சமுதாயத்தொண்டு எப்படி நம்முடைய பெரியவர்கள் ஆற்றினார்கள் என்ன கேப்பா நான் என்னையா அவங்க நால்வர் எல்லாம் வந்து அப்படியே கோயில் உண்டு குலம் உண்டு போனவங்க நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அப்படின்னா உட்காரு சித்தாவன் உட்காருதா பெய்ய நாட்டு செஞ்ச மாதிரியும் நம்ம நால்வர் என்னமோ கோயில பாடிட்டு போனோம் நினைப்பான் அதுவா பஜனை பாடுறவர்கள உக்கார் கேட்டி என்னிக்காவது எங்க நால்வர் என்ன செய்தாங்க ஒருவர் சொல்றேன் இன்னைக்கு ஞான சம்பந்தம் சொல்றேன் என்ன இதோ எப்பொழுது திருமருகள் நேர்களை திருமரு திருமருளுக்கு அடைக்கிறோம் வா உன்னே அடைக்கிறேன் அங்கே தங்கி இருக்கிற தங்கி இருந்தா அவருக்கு என்ன வேணும் பாடும் பணியே பணியாறு வாய் காலந்தோர் அதுலயும் பல ப பல இடங்கள்ல காலந்தோறும் பணிந்தாள் இருக்குது அது கூட எந்தெந்த பதிகள் குறிக்கணும் குறிக்கணும் நீங்க எப்படி எதுக்காக வாய்ப்பு வருதுன்னா ஒரு மூணு பேர் சேரணும் தனியா இருந்தாலும் செய்ய முடியாது தூக்கம் வந்துடும் அல்லது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் இருக்கணும் நீங்க இந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல தங்குனாங்க எந்த ஊர்ல போயிட்டே இருந்தாங்கன்னு நீங்க கொஞ்சம் புரிக்கிறேன் ஆமா நீங்க வந்து எல்லாம் போய்க்கு நீங்க ஞான சம்பந்தம் ஒரு முந்நூறு பாட்டுக்கு புரியலேன் ஆ அம்மா நீங்கள் ஒரு அறநூறுல இருந்து முன்னூறுல இருந்து அறநூறு புரியுங்க நீங்கள் அறநூறுல இருந்து தொள்ளாயிரம் நூற்றாயிரம் அப்படி பிடிச்ச நாலு பேர்ந்து அப்படியே விளையாட்டை போடும் விளையாட்டை போடும் நாம் ஒன்று குறிக்கலாம் ஒரு நாலு பேர் மட்டும் இருந்துட்டோம்னு சொன்னேன் அப்படியே விளையாட்டா அப்படி போய் செஞ்சுடலாம் ஒருவேனே செஞ்சா கொஞ்சம் கடினப்படும் அதுவே செய்யலாமே இப்போ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டா நல்ல செய்யக்கூடியவர் திருமலை தினமும் ஐந்து பதிகளில் இருக்கிறார் அப்படி அவர் வந்து அவருடைய கதவை ஒவ்வொரு நாளும் ஐந்து ஐந்து பதவிங்களை எழுதணும் எங்க எங்க ரத்தினி இத்தனகிரி எங்க வந்தாலும் அந்த ரத்னகிரி எல்லாம் நேரம் போக மற்ற நேரத்தில் எழுதிட்டே இருப்பார் என்னையா திருப்பதி என்ன முடிக்கலையா அஞ்சு பதிவு இருந்தா அப்படிலாம் இருக்காங்க அது மாதிரி கொஞ்சம் உணர்வுடையவர்களா இருந்தாங்கன்னா ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா இதெல்லாம் இப்ப ஞானசம்பந்தில் முடிச்சுக்கலாம் இவருக்கு ஆயிரத்தி இருநூறு பதவியை முடிச்சிட்டு போனா நாவக்கருத்தருக்கு நானூறு பதவிகம் தான் நீங்க ஒரு நாளைக்கு அந்த நாவக்கரசர் அப்புறம் நாளைக்கு சுந்தரர் அருமையா போச்சு இவங்க தானே தலையாத்திரை தேரான் பெரு தேரான் பெருமாள் பண்ணினார் ஆனா அதிகம் அதிக பதிவா ஒரு காரைக்காலம் யார் பண்ணாங்க கையில மீண்டும் திருவாலங்காடு வந்துட்டாங்க நாலு பதியம் பெருக்கு அவங்களெல்லாம் ஒண்ணும் அதிக சிரமம் இல்லை சிரமம் கூட இந்த மூவருக்கு தான் ஆகிய அப்படிதான் என்னெல்லாம் அப்படி வந்தா இப்ப அது போங்க தங்கி இருக்கிற தங்கி இருந்து செய்து கொண்டு ஒரு நாள் மாலை நேரம் ஒரு நிகழ்ச்சி இந்த சிக்கலுக்கு பக்கத்துல வைப்பு உருவோம் இங்கே இல்ல ஏழு பொண்ணு பொண்ணு தாய் மாம ஏழு பொண்ணு என்னையா அப்படின்னாரு உனக்கு என்னப்பா தாய் ஏழு பொண்ணு இருக்குது எந்த பொண்ணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால என்னன்னு இந்த பையனுக்கு அப்பவே வயது வந்துட்டு இந்த வயது வந்ததுனால மாப்பிளையா கவலைப்படாத முதல் பாப்பா உனக்கு கொடுத்துறேன் சொல்லிருந்தேன் சரி முதல் பாப்பாவுக்கு வயது வந்தது வயது வந்தது வயது வந்த உடனே என்ன ஆச்சு என்னாரு ஆனா இப்ப எங்கயே இருக்கிற பையன் அதனால நம்ம கல்யாணம் பண்றதுதான் இங்கேயே உள்ளூர் தான் எல்லா மாப்பிள்ளையோ ஒரே வீட்டு மாப்பிள்ளையா போடும் அல்லவா ஆனா அவங்க இருந்தது இப்ப வஞ்சனையான அதுல யாருன்னா இந்த பையனுடைய அக்காவும் இதுல உடந்த அதனால திருமுறைகள் அந்த தாய் மாமனுக்கு அமைஞ்ச அக்கா மாதிரி உடம்பு வைக்கப்படாது வஞ்சனை அதில் அதில் விதிக்கப்படாது ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் இது ஏடையும் கொடுக்க வேணாமே பாரே வார்த்தை அப்படி சொல்லி பண்ண மாப்பிள்ள என் தம்பி நான் அக்கா தான் நீ பின்னால பிறந்த இந்த பொண்ணு ஏழு நல்லா வாயாடி உனக்கு தெரியும் இதுவும் சரிப்படாது நீ பேசாம இதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு நான் உனக்கு நல்ல ஒரு பெண்ணை கிளம்பிக்கிறேன்னு சொல்லிதான் பல கம்மெண்ட் இருப்பான் அது கம்மெண்ட்ருப்பான் அப்புறம் பண்ணாமே காலத்துல ஓட்டினாலும் பெண்ணாதான் இருப்பான் ஏதா அப்படி ஒரு தாய் மாம அருமையான பையன் முதல் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஆனா உள்ளூரே என்னன்னாருங்களேன் நன்னல்ல இருந்த கடிதம் வந்துக்கிட்டது பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க அதெல்லாம் ரகசியமா அந்த கடிதம் எல்லாம் நாங்க பார்த்தாங்க பாத்துட்டா பையன் என்னான்னு கேட்டா இத்தனை டாலர் சம்பாதிக்கிறான் ஐம்பது நாயிரம் டாலர் மாசத்துல சம்பாதிக்கிறான் டாலர் இங்க நம்ம ஊருக்கு பண்ணுங்க எல்லாம் அதிகம் இதுதான் போட்டு ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே சரியாப்பான்னு கல்யாணம் நிச்சயம் அர்த்தம் பண்றேன் இன்னைக்கு மாப்பிள்ள பெரியவன் வேணாம் அடுத்த பொண்ணு பாத்துக்கலாம் கல்யாணம் வச்சுட்டேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட போயிச்சுக்கல அதுக்கு என்ன மாமா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணா ஓடி ஓடி பரமாடுறாங்க யாரு தாய்மாமான்ல அதனால பரிமாறான் பொண்ணுக்காக இல்லை படிக்கிட்டா அதனால தாய்மாமன் அதனால அந்த பொண்ணையும் கூட மாமா அந்த சீப்பு அங்க இருக்கு அப்படின்னா நீ உட்கார பொண்ணு நீ எல்லாம் இன்னைக்கு எந்திரிக்கப்படாது நான் எடுத்துட்டு வரேன் நான் எதுக்கு இருக்க போய் சீப்படுத்து கொடுக்குறேன் அப்படி மாமன் நீங்க சீப்படுத்து கொடுத்த பாத்தீங்களான்னு கேட்குது நான் படிச்சவன் கொஞ்சம் பாட்டை கெடுக்க வேண்டாமா இல்ல அப்படி எல்லாம் செய்திருப்பாவே எனக்கு கேட்டா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிறதுக்கா எல்லாமே சரியா பணவியா அந்த மருத்துவனுக்கு பாய்ச்சுட்டா நீ எந்திரிக்காதம்மா கவலைப்படாம உனக்கு என்ன பண்ணுன்னு கேளு பொண்ணு எந்திரிக்க அப்படிதான் சொல்லியிருப்பான் அவளோட அன்பான அப்படி கல்யாணம் ஆச்சு ஆனா ரெண்டாவது பொண்ணு வயதுக்கு வந்தது ரெண்டாவது பொண்ணு இதே மாதிரி என்ன பண்ணிட்டான் துபாயில ஒரு அருமையான மாப்பிள்ள மூணாவது அப்படின்னா ராஜா சார் முத்தியா செட்டியாருக்கு நெருங்கிய பழக்கம் அவர் மாதிரியே ஒத்த பணம் அல்லதான் அது என்னப்பா அவங்க பையனுக்கெல்லாம் கூட பணம் குறைஞ்சு போச்சு ராஜா சார் அண்ணாமது செட்டியா முத்தியா செட்டியா இருக்கும் பணம் கிடையாது சார்வா நாலாவது பொள்ளாச்சி மகளிங்கத்துக்கு நெருங்கியவர் பொள்ளாச்சி பக்கம் நல்லா கொடுத்து இப்படியாக ஆறு பெண்ணும் கொடுக்கும் இந்த ஆறு பொண்ணுக்கும் என்ன பண்ணிருக்கிறான் இலை எடுத்துருக்கிறான் இது இது பண்ணிருக்கிறான் சீப்படுத்து கொடுத்துருக்குறான் தேங்காய் எடுத்து கொடுத்துருக்குறான் தலை கொஞ்சம் கழிஞ்சிருந்தது என்ன என்ன இப்படி பொண்ணாட்டு இருக்க கண்ணாடிப்பா சீவிக்க சீவிக்க சீவிக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான் இப்ப ஏழாவது பெண் ஆறு பொண்ணு கல்யாணம் ஏழாவது பெண் எனக்கு வயசு என்ன இருக்கான் தாத்தாவாயிருப்பான் ஒவ்வொன்னுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் இடைவெளியா கூட பதினாலு வருஷம் ஆகி போயிடுச்சு சிவஜி வயசு என்ன இவனுக்கு அப்ப கல்யாணம் வயதுங்கிறது என்னது புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் பதினாறு வயசு பன்னெண்டை கூட்டுங்க இருபத்தெட்டு வயசு அவ்வளவுதான் இப்ப காலத்துக்கு நாற்பது கூட கல்யாணம் ஆகுது அப்ப காலத்துல வந்து பன்னெண்டு வருஷம் பின்பற்றோம் இல்ல ஆய்வு இருபது இருபத்தெட்டு இருபத்தொன்பதா அந்த மாதிரி ஆச்சு ஏழாவது பொண்ணுக்கு தங்கமான அதுக்கு இந்த ஆறு இந்த மாதிரி இந்த தாய்மாமனுக்கு அப்பா செஞ்சதும் அந்த பாப்பாவுக்கு தங்கத்தில் அது வயசுல இப்படி ஒரு பொண்ணுது இப்படி ஒரு பொண்ணுது தங்கமானது அதுக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டா ஒன்னு மாமாவுக்கு வேணான்னு சொல்லி விடலாம் இந்த பொண்ணுகள் இல்ல யாராவது ஒரு அக்கால கொடுத்துருக்கலாம் இல்லைன்னு சொல்ல உடனே தனக்கு வெளியே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உட கடிதம் வந்துகிட்டு இருக்குது தெரியும் அதுக்கு ஒரு நாள் பார்த்து தாய் மாமனை ராத்திரி யாரும் இல்லாத போது கூப்பிட்டு மாமா உங்களுடைய அன்பையும் இந்த குடும்பத்தில் நீங்கள் கொள்ளுகிற அந்த பாசத்தையும் நான் போட்டுறேன் மாமா அதெல்லாம் என்னம்மா நீ ஒண்ணும் அப்படின்னு இல்லைம்மா இல்லை மாமா என்னையும் கொடுக்கறதா சொல்றாங்களே வேற கொடுக்க போடுறதில்ல மாமா வேற கழுதாசல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா என்ன அப்படின்னு ஆறு அக்காலையும் தராம அந்த ஏமாத்துறதுன்னு வரும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது அது அப்பா அம்மா இருந்தால் கூட ஆனால் நீங்க அத்தனைக்கும் பொறுமையா இருந்தீங்க உலகத்துல தர்மர் தர்மன்மா கிடையாது போல சிக்கல்ல இருக்கிற மாப்பிள்ள தான் தர்மர்னு சொல்லுவா ஆமா ஏன்னா பொறுமையில் மிகச்சிறந்தவர் யாருன்னா எங்க சிக்கல்ல இருக்கிற திருமண இருக்கிற தாய் மாமன் தான் அப்படி சொல்லணும் அதனால மாமா நான் உங்களை வந்து விரும்புறேன் ஏன்னா அக்கா அஞ்சு ஆற அக்காலையும் கொடுக்காதே அப்பா அம்மா வஞ்சனை பண்ணதுனால நான் உங்களை விரும்புறேன் நான் கல்யாணம் பண்ணுறேன் அந்த கருணைக்காக ஆனால் இங்க இருந்தா கல்யாணம் நடக்காது இங்க இருந்தா கல்யாணம் நடக்காது எனவே நாம ரெண்டு பேரும் அவன் இப்படி ஒரு நமக்கு அக்கா வயத்துல ஆறு ஆறு பொண்ணு இருந்தது இந்த ஏழாவது பொண்ணு வந்து நம்ம அக்கா நம்ம அக்கா தானே அக்கா தானே உடம்பிறப்பு நம்ம அக்கா வயத்துல இப்படி ஒரு ஏழாவது பொண்ணு பிறந்து நம்ம இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் அப்பா அதை மாமாவுக்கெல்லாம் வணக்கம் தெரியாம தெரிவிச்சுக்கிட்டு சாயந்தரமா நாலு மணி போல பரப்பு அப்பல்லாம் பார்த்திங் அட்டாச்சு ரூம் எல்லாம் கிடையாது ஆனா இந்த நூற்றாண்டுல அந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற வசதி இந்த ஏழாம் நூற்றாண்டுல இருந்தது கைலாயமே தமிழகம் ஆயிருக்கும் ஒரு வசதி இல்லாத காலம் இல்லாத அதுலதான் இவ்வளவு நடத்தி இருக்கிறாங்க பொறுப்பா எங்க அங்க இருந்து வந்தாங்க இந்த திரும்ப மறுகலுக்கு வந்தாங்க அதுலயே பொழுதுறை போச்சு பொழுதுறைங்கி போனதுனால என்ன என்ன பொழுது போனா ஒரு வயசு வந்த பெண்கள் மாரிலாம் இருக்கிறது அது ஏ மாமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடிச்சு வச்சுங்க இந்தாங்க இந்த பைய அது பையில அது கொடுத்துட்டீங்க தனக்கு வேண்டியத தான் ஒரு பையில கொடுத்து ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாததுனால தொட கூடாது அப்படி எல்லாம் அந்த நாடு இருந்ததாக பாலா பொண்ணு நாடு இருந்துருக்கு அடிச்சுக்கிட்டீங்களே அப்ப எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டீங்களே ஒரு உண்மையே சொல்றேன் நாமே பார்த்த திரைப்படங்கள்ல கூட ஒரு காலத்துல நாகையா அந்த மாதிரி தான் கஜாமச்சாலாம் இருக்காங்க இருக்காது ாம இருக்குதா அந்த இடத்துல பொறுத்தாங்க போனா திருமருகர் அங்க ஒரு பெரிய சத்தலஞ்சாவடி அதுல எல்லாரும் வந்து இருப்பாங்க அதுல இவங்க என்ன பண்ணா ஒரு ஆறரை மணி மணிக்கு போனவங்க உட்கார்ந்தா அப்படி ஒருத்தர் ஒருத்தான் அந்த காலத்துல அந்த காலத்துல பயன்படவும் இருப்பாங்க இந்த காலத்துல விசாரிக்கவும் பயன்படவும் கூடாது ஆமா அதுவே காட்டி கொடுத்துடும் அதனால இப்ப திறன் வெளியில போனா கண்டக்டர் டிரைவர்கிட்ட பேசுறதோட சரி அப்படி எடுத்துக்கணும் ஐயா அந்த நீங்கள் ஐயாவுக்கு எந்த ஊரோ அந்த ஊர்தான் நான் ஊருன்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லக்கூடாது அப்படி இருக்கு நாடு நீங்கள் தான் அப்படி இருக்கு ஆகவே அது மாதிரி இருந்து அவங்க அப்பெல்லாம் விசாரிச்சு விசாரிச்சுருவாங்க எங்கே போறீங்க அப்படின்னு இங்கே நாங்கள் இங்கே வந்தோம் நாளைக்கு எங்கே வெளியில் வாங்கி போகிறோம் நான் நாகப்பட்டினம் போகிறேன் இன்னொன்று வந்து நான் திருவாரூர் போக போகிறேன் மாதிரியெல்லாம் ஆறிலிருந்து ஏழு ஏழரை வரைக்கும் பேசிட்டு அப்புறம் எல்லாம் படுத்துட்டோம் நீங்கள் படுத்தது நின்று எல்லாம் சிக்கி அந்த இது வெளிச்சோம் இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது இருக்குதான் ஆனா இந்த பொண்ணு அப்படி எப்படி கேட்டீங்கன்னா எப்ப பலரடிய திருமணம் ஆகலையோ அதனாலே இங்க தாய்மாமன் படுத்தார் அதெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணார் ஜெயிக்கிறார் மாண்புமிகு அமைச்சர்ல நாடு வாழணும் நாடு எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சதுனால இதெல்லாம் செஞ்சு அதனால இது எப்படி நீங்க படுத்துக்க நான் அங்க படுத்துக்கிறேன் இங்க எல்லாம் பொண்ணுகள்லாம் படுத்துருக்காங்க நீ படுத்துக்காங்க படுத்துக்க சரி மாமா அங்க நீங்க படுத்துக்க மாமா அதனால பாம்பளியல் படிச்சிருக்கிறதுல மாமா பொங்கலை படிச்சிருக்க இதெல்லாம் காட்டினார் ஏன் போன நாடு வளரணும் இப்ப என்ன கிடிகாரம் திரைப்படம்னா கிடையாரம் இருக்கும் இவங்க படுத்து எட்டு எட்டரைக்கே தூக்க ஆரம்பிச்சுட்டு அப்பெல்லாம் ராத்திரி தூங்கிடுவாங்க கூட பகல்ல முழுதும் வேலை செய்வாங்க சத்த உழைப்பா செய்வாங்க இப்ப பகலாம் தூங்குறா ராத்திலேயே தூங்குனா அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது அதுதான் டிவி கண்கண்ட துணைவன் யார் அதனால அவங்க எட்டு எட்டரை தூக்கிட்டாங்க தூங்கின ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு மணி ஆகுப்பு அப்படியே அதெல்லாம் காட்டு பன்னெண்டு அந்த நேரத்துல அந்த சத்திரத்துல ஒரு கரும் பாம்பு அதெல்லாம் ஒளி ஒலியில காட்டலாம் அப்படி வந்து உள்ள அப்படி நுழைஞ்சிது சத்தத்துல அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து எத்தனை படுத்திருக்கிறாங்க ஆண்களை பெண்கள் தான் அத்தனை பேரையும் விட்டு இதுல இப்படி வந்து இந்த பெண்ணையும் கடிக்கல அதுல ஆண்பளை ஓட இந்த தாய் மாமன கண்டு தெரிய மாட்டேங்க ஆமா இவ்வளவு பொறுமையா இருக்கியாப்பா அந்த அந்த சரியா போடுங்கன்னா அந்த விஷயம் என்ன பண்ணுமா ஏழு தரம் அப்படி தலையில இருந்து கீழே இறங்குமா இப்ப அந்த பாம்பு விஷம் அது என்ன அப்பதிரியில வரலாற்று அல்லது ஒண்ணு இரவு இருட்டு ஒரு சிக்கிமிக்கல்லை வச்சு ஏற்றிக்கிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு இந்த பொண்ணு அழுகுறான் எந்த விதத்தோட வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா வரும்போது அப்பா அம்மாட்ட சொல்லலை அப்ப இந்த விமையில வந்த இப்படி பொறுமையினால வைத்த கருணை ஆமா இவன் பொறுமையால் வைத்த கருணையினால் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் நீங்க காவநாதானா இல்ல எல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு மக்கு பையன் நூற்றாண்டுன்னு பேரு காவநா தானா இல்ல எல்லாம் அப்படி வந்தவங்க இப்படி போன என்ன ஆகுது அழுகுறான் அழகும் போது அங்கே இருக்கவங்கன்னா என்னம்மா பண்றது என்ன பண்றது அப்படியே ஒரு துணியை போட்டு நீளாக மூடி வச்சுட்டான் அவ்வளோதான் மூடி பொண்ணு அழுகுது இதுக்கு என்ன செய்ய முடியும் தீர்வு காண முடியும் இறந்தும் போயிட்டான் அழுத சொல்லி அப்படி அழுது ஆகுமா அப்படி அது மணி சொன்னேன் மணி ஒன்னாச்சா பொண்ணு ரெண்டு மூணு நான்கு நாலு ஐம்பது நாலு ஐம்பது ஞான சம்பந்த தாம் தங்கு மடத்துல இருந்து சரியாவ நல்லா மூன்றரைகள் இருந்து தன்னுடைய காலைப்பணிகள்லாம் அனுஷாமிலாம் முடிச்சுக்கிட்டு நாலம்பது ஆனவுடனே ஏன்னா சரியா அஞ்சுக்குன்னா அந்த இது உஷா உஷா காலம் விடிய காலம் ஆமா அஞ்சு தான் செய்யணும் திருப்பள்ளி வச்சுன்னா சரியா அஞ்சு செய்யணும் திருப்பணம் தான் நாங்கள்லாம் இருந்த போது யாராவது வேலைக்கார வந்து கேட்டான்னா சரியா அஞ்சு மணிக்கு அந்த போதுவாரி சுத்துட்டு வச்சுக்கோங்க சரியா அஞ்சுன்னா நீங்க நாலு ஐம்பத்தி ஒன்பதுக்கும் வைக்க மாட்டாங்க அதோட அப்படி இருந்ததுக்கு நடந்த அஞ்சு மணிக்கு போனா தீபாளன பார்க்கலான் அறிவரச ஒம்தான்றா அந்த தான் இருந்த இடத்துல இருந்து கோவிலுக்கு போகணும் அப்படி கோவிலுக்குறாரு இப்படி வந்து அப்படி அந்த கோவிலுக்கு திரும்பத்துக்கு உரிய நேரத்துல இப்படி வந்தவனு ஒரு ஒளி ஒண்ணு கேட்டுது என்ன ஒலி அவலமான ஒளி விட்டு போயிட்டீங்களே நான் என்ன பண்ண ஆமா என்ன பண்ணுங்க என்னெல்லாம் சொல்லி கேட்டு இல்ல இல்ல பரவாயில்ல இல்லைங்க அந்த அவரு கேட்டார் இவருக்கு அந்த சரியா அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு போகிறவருக்கு இவர் நாலு ஐம்பத்தஞ்சு ஆயிட்டு ஏன்னா கோயிலுக்கு போக வந்தவர் இந்த ஒலி கேட்டது ஒலி கேட்டவுடனே அவ்வளவு பெரியவர் இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டிருப்போர் நாயன்மாரில் ஒருவராக பின்னே சிறப்பிக்கப்பட இருக்கிறவர் அவருக்கு அந்த கோயில் போற நேரத்துல இந்த அழுகை ஒலிதான் இருக்கது அப்போ கோவிலுக்கு செல்லுவதை விட இந்த இனிமம் அழுகுதே என்பது அந்த அது பெண் குரலா இருக்கு சமுதாய தொண்டுன்னு சமுதாய தொண்டுடது போர்டு போட்டுக்கிட்டு வீக்க சமுதாய தொண்டுன்னு அவரு போர்டு போடாம செஞ்சு இந்த கால் அந்த கோவிலுக்கு போகாம எங்க அழுக ஒளியோ அந்த அழுக ஒளியில வந்தது ஏன்னா அது எங்கன்னு தெரியாது ராத்திரி நேரம் நாலம்பது தானே தெரியும் இருட்டு அதெல்லாம் அந்த ஒளி கேட்டு கேட்டு கேட்டு அதன் வாயிலாக வந்தார் வந்தா இந்த சத்திரம் சத்திரம் ஊரா அந்த எல்லாரும் நல்லா அழுதுகிட்டு கூட அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த பையனை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க சார் வந்தார் வந்த உடனே பார்த்தார் விஷயம் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் என்னன்னு தெரியணும் என்னமா என்ன நடந்த பாருங்க அதை ரொம்ப ரெண்டே சொல்ல சொன்னார் போந்ததுவும் புகுந்ததுவும் அருமையா போச்சு ஏன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு இது அப்ப வீட்டில இருந்து தாய் வீட்டுல இருந்து வந்திருக்கணும் அங்கிருந்து எங்கிருந்து எப்பொழுது போந்தது போந்ததுன்னா வந்ததுன்னு அர்த்தம் புகுந்ததுவும் போந்ததுங்கிறது அங்கிருந்து எப்பொழுது வந்தது என்பது புகுந்ததுங்கிறது இங்க என்ன நடந்ததுங்கிறது ரெண்டையும் அருமையான தமிழ் போந்ததுவும் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ன வந்தோம் எதற்காக வந்தோங்கிறது புகுந்தது நடந்து போன தெரியும் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழூட்டாழி சொல்றாரு என்ன அந்த பாட்டுலாம் அப்படியே கோடான கோடி போடும் வளம் போடில் சூழ் கோன் தாமன் எந்த என்ன வைப்பூர்னு ஒரு ஊரு அதுல இருக்கிறது தாமன் பேரு எங்க அப்பா பேரு தாமன் அந்த பாப்பா சொல்றான் எந்த இங்க அப்படியே போர்வை போட்டு பருத்தி கிடக்குறாங்க தனக்கு இவளுக்கு என்ன உறவுங்கிறத சொல்ல போற என்ன அருமையான படுத்து மருகன் இவன் மருகன் இவன் பழம்போலில் சோல் வைப்பூர்கோன் தாமன் எந்த மருகன் இவன் மற்ற அவருக்கு அவருக்குங்கிறது என்ன எங்க அப்பாவுக்கு மற்றவர்க்கு என்னவா மகள்ரு மகள் இளம்பிடி ஓரளவு ஏழு பேர் அதுல இவரில் மூத்தாள் இந்த ஏழு பேர்ல எங்க மூத்தாக்கா இவனுக்கென்று உரை செய்து யாருக்கு அப்பட முதன் பொண்ணு உனக்குத்தான் என்று உரை ஆனால் என்ன ஆச்சு ஏதிலானுக்கு நான் லண்டன் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை லண்டன் அதுல இருக்குமா துபாயில இருக்குமா இருக்காது நான் படிச்சேன் பாட்டை கெடுக்கணும் அதுக்காக ஏன்னா இப்ப வெளியே ஏதி அதனால முன்னூறு ரூபா பின்னூறு ரூபான்னு என்னால கேட்காம எங்களுக்கு உறவே கிடையாது ஆனா அவனுக்கு கொடுத்தான் ஏதிலானுக்கு எதனால கொடுத்தாங்க என்னது உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பெண்ணும் அதனால அந்த காலத்துல மாப்பிள ஊட்டுக்காரனுக்குதான் பொருள் செலவு ஆகுது பொன்னூட்டுக்காரர்களுக்கு அறுக்கிற அருவே அது மாதிரி ஆமா ஸ்கூட்டர் வாங்கி தரணும் எனக்கு வந்து ஸ்கூட்டர் எல்லாம் சாதாரணமெல்லாம் உண்டாது இப்ப என்னது சொன்ன ஒரே ஒரு கல்யாணம் ஊர் சொல்ல மாட்டேன் எல்லாம் செஞ்சுட்டா எனக்கு இவ்வளவு வாங்கி கூட சொல்லி போட்டான் அத்தனையும் ஒரு ஸ்கூட்டர் வேணும் அந்த மாமா இது பெண்ணுக்காரங்க அம்மா சொல்லி இருக்காரு நிறைய செலவாயிட்டு ஒரு ரெண்டு மாசம் போட்டும் நான் வாங்கி தர அவங்க அம்மா சொல்றாலும் அப்படியானா ரெண்டு மாசம் கழிச்சு நீச்சுக்கலாம் பொதுவா நம்ம வீட்டு உழைப்பு நம்ம வீட்டு பணம் அர்த்தம் கூட இருக்கலாம் நல்லது அடுத்தவர் உழைப்பு அடுத்தவர் பணம் கூட அதுதான் மாப்போச்சி வைக்கலாம் அப்பதான் மாப்போசி வைக்கிறது யோகிது மாப்போச்சி என்ன அது வரைக்கும் மீச சொல்ற சொல்றானா என்ன கல்யாணம் பண்ணிட்டு மூணு நினைச்சா நிறைய பத்திரிக்கை அடிக்கிறது இவன் பத்திரிகை எடுத்துட்டு போறான் தாண்டி விடாங்க அப்பா அப்படி கிடையாது அதான் உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும் அதனால எங்க ஆறு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் அவங்க என்னன்னா அப்ப இரு இரு இருபது அப்ப எல்லாம் லட்சம் எல்லாம் பெருசு கோடியா போய் வந்துட்டு இருப்ப அப்ப வந்து லட்சமே ஆயிரமே பெருசு அந்த காலத்துல திருப்பணந்தாளத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முதல் மார்க் எடுத்தா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சுன்னு அறிந்து போன யஜமான சுவாமியை வச்சிருந்தாங்க ஒரு புலவனும் ஒரு குடிசையோட ஒரு சாப்பாட்டுக்கு மதிப்பு இல்லை அப்படியாக அக்காளுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க உளம்பெருகனும் அப்படி கொடுத்து கொடுத்து யார் தவிர ஓர் ஒருவராக பாரு முத பாப்பா கல்யாணம் சொன்னார் இப்ப இவ ஏழாவது பாப்பா நறுப்பாப்பா அஞ்சு பாப்பா இந்த அஞ்சு பாப்பா கல்யாணத்தை எத்தனை சொல்ல சொல்ற சேக்கட ஓர் ஒருவர் ஆக என ஒழியான் ஆறு சொல்ல அஞ்சு கல்யாணம் சொன்ன மாதிரி ஒரு கவிதை உலகத்துல எங்க இருக்குதுப்பா எங்கள் பிரிவன தவிர ஆறு சொல்லில் ஐந்து கல்யாணம் கொடுத்து ஒரு ஆண்டு வரைக்கும் சாகாசம் ஏழாவது பொண்ணு அழியும் எங்க ஆறு அக்கா கல்யாணம் ஆகி கூட எங்க அப்பா அம்மா சொன்ன சொல்ல நம்பிக்கிட்டே இருந்தார் யாரு இந்த மா இந்த மாதிரி போய் இருக்கிறாரே இறந்து கிடக்கிறாரே இவர்தான் இந்த அம்மா அப்பா இந்த மாதிரி ஆறு அக்காவும் கொடுக்காம வஞ்சனை தாய்மாம இருக்காங்களே நம்ம தாய்மாமன் தானே சொல்லிட்டு நான் இந்த எங்க தாய்மாமனை பார்த்து எனக்கா மனசு படிதான் போய் தகவல் செய்து காதல் செய்த அல்ல மக்கு பெயருளா ஆமா காவன்னா தானா இல்லைன்னா கொண்டான்னு சொல்லாதீங்க காதல் செய்த தகவல் செய்து நான் என்னன்னு கேட்டீங்கன்னா சரிங்களா ஐயோ இறக்கப்பட்ட ஆறக்காலுக்கு கொடுக்கணும் இவங்க போய் எல்லாம் பருமாறினாங்க தவிர சிவன் மூஞ்சிலே பிடிக்கல போய் கல்யாணம் பண்ணிருக்கணும் எப்ப ஒரா கடந்ததோ என்னைக்கு பண்ணணும் ஒரே கால வச்சு அடுத்த அக்கா கல்யாணம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அதே தேதியில அதே நேரத்துல அவன் ஏகே சென்றராஜை வளைச்சிருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும் கே பி சுத்தராமாவை கூப்பிட்டு இவர் மூணு நாள் கல்யாணம் வச்சிருந்தா அவன் வந்து ஒரு வாரம் கல்யாணம் வச்சுங்களா ஒருத்தலர்ந்தான் இல்லன்னா தகவல் அந்த பெண்ணின் ஏற்றம் நம்முடைய சமுதாயத்தின் ஏற்றம் எங்கே இருக்கிறது காதல் செய்த சொல்லு எப்படி வந்தீங்க வந்தது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இவனுடனே சார்ந்து போந்தே என் நான் இவங்க எங்க தாய்மாமன் அழைச்சிட்டு வந்தேன் நே தாய்ந்தாலும் ஆறு மணிக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன் வந்த இடத்துல மத்திவனும் வாறவு தீண்ட மாண்டான் ராத்திரி பன்னெண்டு மணியோட ஒரு பாம்பு வந்து கடிச்சு என்ன கடிக்கப்படாதீங்களா என்ன கடிச்சா நல்லதாச்சு என்ன கடிச்சிருக்கலா சிமிகளை கடிச்சது அப்படி இல்லாம தீண்ட ராத்திரி பன்னெண்டு மணி கடிச்சிருது அதுல இருந்து மாரிகாடலில் காலங்கா விடுத்தார் போல நின்றேன் கப்பல்ல போறவேன் நல்ல நடுக்கடல் வந்த இந்த கப்படானது என்ன பண்றது போல இந்த சமயத்துலதான் தாங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்னம்மான்னு கேக்குறீங்க அதனால இதான் நடந்தது பார்த்தார் பெருமாள் பாரு உஷா காலத்துக்கு வழிபாட்டுக்கு வந்தவர் அழுகை குரல் அவளை இருக்குற போக செஞ்ச எனவே அங்கிருந்தபடியே பெருமானை நோக்கி பாடுனா கோயிலுக்குள்ள இந்த பாட்டு எங்க பாடு வழக்கு திருமல்களில் பாடியது என்ன நாங்க சுளிச்சு விடுவோம் திருமல எங்க பாடினார் இந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் யாத்திரைகள் தங்குகிற இடத்திலே அந்த பையன் இறந்து கிடப்ப அந்த பெண்ணை கேட்ட பொழுது அவளும் அந்த புயரை சொல்ல அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பாடியது இருக்குறி உண்டு எடுத்து படிக்காமல் படிச்சுதான் அதுல வேணாங்கிறமே படிச்சுதான் அதுல வேணாங்கிற போட்டு கல்வியை கெடுத்து வீணா கல்லூரியோ ஹைஸ்கூல்ல பெரிய என்ன பிரச்சனும் குப்பை அப்படி கூட்ட அருமைப்பாடு அந்த மாதிரி இங்கே சொன்னவுடைய அங்கிருந்தே பாடினா அருமையான பாட்டு இதை மூர்த்திகள் பாடான் சடயாணுமா சரண் நீ அது என்ன பண்ண தெரியாது நீங்க என்ன பண்ணல பாடுவீங்களோ தெரியாது சாமிநாதன் இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் சடையமா என்ப்பா இப்படி ஒரு அனாத பெண்ணா போய் இங்க வந்து சடைய உடையவனே அப்படின்னு பாடுறாளேப்பா சொல்றாளேப்பா நீ சடைய உடையவன் அல்லவா ஏன் சடைய சொன்னாங்க சடையில் தான் வந்தவங்களை எல்லாம் காப்பாத்தரிடம் சடை தான் ஏன் மாமனா இருக்கு மருமனுக்கும் யாருக்கு தக்கனுக்கும் சந்திரனுக்கும் தகராறுல தேஞ்சே வந்துகிட்டு இருந்தான் வந்த உடனே ஐயோ என்னை போயிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டாரு கங்கை உலகத்தையே பாஞ்சு அக்கெடுக்க வந்தது அதையும் யாரெல்லாம் ஏதேனும் பெருமானை போற்றி அவ தலையில பூ போட்டாங்க அதையும் தாங்கும் எதையும் தாங்கும் இதயம் அப்போ நீ அனாதைகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற பெருமானுடைய அது போல இந்த பொண்ணு அனாததான் என்னப்பா தடயுமா எனும்னா என்று சொல்லுகிறதே என்று அர்த்தம் சரண் நீ நீதான் எனக்கு சரணாகதி எனக்கு வேற இடமில்லைன்னு சொல்லுதேப்பா விடயா எனும் விடையா எனும் ஏன் விடைய சொன்னார் பெருமான் வருகின்ற விடை என்ன விட ஆமா திருவண்ணாமலை காலையோ காங்கையன் காளையோ அல்ல அறக்கடவுளே அவனை தாங்குகிறது நீ அறக்கடவுளின் மேலே இருக்கிறியாப்பா இது அறமா இந்த பொண்ணு செஞ்சு வந்திருக்காரு அடுத்தவரி இது எப்பொழுது பாடியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அஞ்சரைக்கு மேலேன்னு சொல்றேன் விடிய காலம் சத்தியமது அதுக்கு மேல ஒண்ணும் போல அஞ்சறையில இருந்து ஆறுக்குள்ள ஐயா என்ன என்னமோ பெரிய நீங்க பாட்டுக்கு கொடுத்துறீங்க எப்ப நடந்த கதை நீ போய் கிடிகாரம் பார்க்க மாதிரி சொல்லியிருந்தேன் ஆம் நான் கடிகாரம் பார்த்தேன் எந்த கடிகாரம் இந்த கிடிகாரம்பம் மடையார் குவளை மலரும் மறுகள் இந்த மறைகள்ல இருக்கிற அந்த குவளைப்பூலாம் மொட்டா இருந்தது அது தானா அப்படி மலர் தான் எனவே குவளை மலர் விரிகின்ற காலம் விடியற் காலம் அதனாலதான் என்ன எனக்கு மட்டும் தெரியுமா மடையார் குவளை மலரும் மூடியிருந்த அந்த மொட்டு கூட இப்ப விரிந்து பார்க்க நீ இவளவா என்னோட பொருள் இதெல்லாம் விரிந்து மொட்டா இருந்தது இப்ப மலர் மலர்ந்த என்ன பண்ணுவாங்க நல்ல சிவ பூஜை ஆற்றுகின்ற பிறகு ஓடி ஓடி அங்கே எங்கெங்க வந்து கோயில்ல அந்த செடி இருக்கோ பூச்செடி அதுல நாளை பிடிச்சு புண்ணியம் செய்வா இருக்கு பூ உண்டு அதனால இது வரைக்கும் அது மலராது இருந்து இப்ப மலர்ந்த உடனே இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பறிச்சிட்டு வந்து போய் பெருமான கிடுவாங்க அதனால நீ செய்யக்கூடாதா மாடய மால இன்னொரு பொருள் இந்த கோலையெல்லாம் இது வரைக்கும் அர்ச்சனை பண்றவங்க அடிச்சு பண்ணுவாங்க நல்ல பூ கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுங்க மாலை தொடுத்து இல்லைங்களா அது மாலை தொடுத்தா என்ன பண்ணுவாங்க பெண்களை தானே ஏய் பாடுறா கூளை பூ அப்படியா தண்ணு வச்சுக்கிட்டு போகுது பாத்தியா கம்மா கம்மா கம்மா நான் வாசனை நடிச்சிருப்பான் எனவே இப்படியெல்லாம் அந்த மடையார் கோவலை பொழுது இந்த ஒரு பெண்ணு மட்டும் அழுகுறாளேப்பாடூ இவள் உள்மெளி வருத்தையும் கூடாதான் ரொம்ப அருமையான பாடம் இதை அப்படியே பாடியவுடன் தான் அந்த அப்படியே அந்த இறந்து கிடந்த அந்த பையன் தானே அந்த விஷம் நீங்க பெற்று அப்படியே இருக்க என்ன பண்ணா இது வரைக்கும் அப்படியே மூடி தூங்குறமே பிறக்கிற மாதிரி அப்படி திறந்து பார்த்தான் என்ன இங்க என்ன அப்படின்னா என்னென்ன இறந்ததோ போனதோ தெரியல திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு கொட்டணம் கொட்டணும் திருக்குறள்ல படிக்கப்படாத யோகிதா ஆயிரத்தி முன்னூத்தி உருப்புள்ளாமை உறுப்புள்ளாமை ஆனால உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விடுப்பது போலும் பிறப்பு அது அதான் அந்த அப்பையின்னு சொல்லணும் அது வெளித்தான் விழிச்ச உடனே எல்லாருக்கும் அப்பவும் இந்த பொண்ணு போய் மாமா அப்படின்னு கட்டிக்கல ஏன் திருமண திருமணம் ஆகாத காலத்தில் நமக்கு உடைவரல்லாத ஆடவரை கையினால் தீண்டுவதும் தப்பு என்று கருதியது தமிழகம் அதான் பண்பாடு பண்பாட்டு தெரியாம கூத்தடிக்கிறது வேற உலகம் இங்கிலாந்து என்ன பண்ண தெரியும் சொல்லுது பண்பாட்டை கொட்டி வச்சிருக்க அதனால் இப்படி அருமையான பதியம் பாடி எழுந்தான் எழுந்தவுடன ஞான சமீதம் என்ன பண்ணார் மன்னிப்பு ஆறு பொழுது முடிஞ்சிருக்குது பாடுன உடனே ஆறு ஆறு பத்துன்னு வச்சுங்களேன் இந்த பத்து பாட்டும் பாட்டியிருக்க எழுந்து உடனே பார்த்த எப்படிதான் தெரிஞ்சதில்லை போன் பண்ணார் சாரதாசுக்குல அருமையா நல்ல ஒரு நாலு பட்டுப்படவை நாலு வேஷ்டி போக்குவரத்து வித்தியாசம் அங்கே இருந்து வந்தது எப்படியோ அந்த காலத்துல ரொம்ப அருமையா அங்கே நல்ல பணியாடுனேன் இன்னொரு இருபது நிமிஷத்துல என்ன வரணும் அருமையான வெண்பொங்கல் அல்ல இட்லி நேற்று ராத்திரி சாப்பிட்ட மாதிரி இடியாப்பம் அதுக்கு தேங்காய் பால் இதுக்கு வந்து பாப்பது சாம்பார் இது இதெல்லாம் வச்சு அவ்வளவுதான் ஆறரைக்கு பண்ணர் ஆறு ஐம்பதுக்கு வந்துட்டு ஏழு மணிக்கு குளிக்கிற பிச்சைப்பாங்க இருந்து போனார் செம்மனார் கோயிலாலும் வந்தார் இங்க வாங்க கொஞ்சம் நாள் சுரத்தை வாசிங்கன்னா ஆஹ் நடக்கட்டும் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கல்யாணம்